பாடம் நாற்பத்தி இரண்டு நிச்சயமாகும் தொழுகை மற்றும் ஏனைய சட்டங்கள் அடங்கும் அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொருவரும் அவரவர் போக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி நான்காவது வசனம் நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் தம் குடும்பத்திற்கு செலவு செய்வதும் நல்லறமாகும் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜரத் கிடையாது ஆயினும் அறப்போர் புரிவதும் நல்ல எண்ணமுமே இருக்கிறது என்று நபி செல்ல அலைநீசல்லம் அவர்கள் கூறினார்கள்